வணக்கம் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குயிலுக்காக சென்னையில் இருந்த அனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் பாதுகாப்பு சைபர் ஏஜென்சி புதுடெல்லியில் உள்ளது இரண்டு தன்னுடைய தலைநகரத்தை மாற்ற திட்டமிட்டுள்ள நாடு இந்தோனேஷியா மூன்று நடக்கவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் போட்டியை நடத்த இந்தியா விண்ணப்பித்துள்ள ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு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 பி எஃப் ஏ பிளேயர் ஆஃப் த இயர் விருதினை எந்த நாட்டு வீரர் வென்றார் 2. இந்திய விமான நிலையங்களில் பயணிகள் வரத்து எத்தனை சதவீதம் உள்ளது 3. புர்ஜ் கலிபா கோபுரம் எந்த நாட்டில் உள்ளது இதன் விடைகளை அடுத்த பொது அறிவிக்குயலில் கேட்டு காத்திருங்கள் நன்றி வணக்கம்